நெல் அறுவடைக்கு வந்துருக்குமே வந்து அரிசாச்சு சார் அப்படி போடுங்க அருவாயில்ல அரிசி அருமையா இருக்கு அப்படி போடுங்க அருவாலை ஆனா உப்படி வேலை ஒரு பதினாறு மூட்டை தான் அடிச்சிங்க ஒரு ஏக்கருக்கு இல்ல ஒரு ஏக்கர் இல்லை சார் முக்கால் ஏக்கர் தான் முக்கால் ஏக்கருக்கு பதினாறு மூட்டை இயற்கையில வந்துச்சுன்னா சரி அது எவ்வளவு பெரிய ஈல்டிங் தெரியுங்களா போன ஆண்டு எதிவேற கொஞ்சம் அடிச்சிருச்சு சார் இல்லை இன்னும் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை சேர்ந்து வந்துருக்கும் சரி அப்போ பதினெட்டு மூட்டை வச்சுக்கோங்க முக்கால் ஏக்கர் ஆமா சார் போன ஆண்டு எனக்கு பதினோரு மூட்டைதான் வந்துச்சு ஒரு ஏன் ஆனா ஒரு மூட்டை வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் அரிசி இருபத்தஞ்சு அதாவது நாற்பது கிலோ அரிசி வந்து ஒரு அறுபது ஒரு கிலோ மூட்டையை எடுத்துட்டு போய் அரிசிங்கன்னா நாற்பது கிலோ அரிசி கிடைக்கும் அந்த நாற்பது கிலோ வந்து ஒரு கிலோ எழுபது ரூபா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கணக்கு போட்டுக்கோங்க நீங்க நெல்லு தயாரிக்கலாம் உணவு ஆனா அதுதான் இன்னில இருந்து பாருங்க உங்க பிள்ளைங்க பால் உண்டுதான் சார் நீங்க பேசுங்க முருங்கையும் போட்டுக்கா ஆமா அது ஹீல்டிங் அதிகமா அதிக ஹீல்டிங்கு பண்ணணுமா ஒன்றரை லிட்ட மீனம்பளம் இருக்காது ஏன்னா மண் வளமா வளமாக பூச்சி வராதுல்ல தீமை செய்யும் பூச்சி நம்ம வராது ஒரு அறுபது ஏக்கர் இருக்கிற விவசாயி வந்து பாத்துட்டு உங்களுக்கு பூச்சே இல்லையே பரவாயில்லையேங்கிற ஆமா அவருக்கு சொன்னீங்களா என்ன சொன்னீங்க நான் இயற்கை விவசாயம் என்ன பண்ணுறேன்ட்டேன் அவளதுக்கே வேலை கிடையாதுட்டேன் சந்தோஷம் அதுதான் நீங்க இந்த ஏரியாவுக்கு நீங்க தான் உங்களை நான் ஒரு பெரிய ஆக்கிவிடுவோம் நீங்கள் அவ்வளவுதான் சார் நல்ல உணவு தயாரிச்சிருக்கோம் நல்ல உணவு சாப்பிட போறோம் ஒரு திருப்தி சார் அவ்வளவுதான் இது போதுங்க நெல் வித்துருக்கு பத்து மூட்டை கோதும் பாக்கி அஞ்சாயிரம் மூட்டை வித்துடலான்னாங்க அது இருந்தா இருந்து நான் வச்சிக்கிறேன் இல்லை பொறுமையா வேலை நெல்லுக்கு வச்சுக்கிறேன்ட்டேன் வெணும் காய வச்சு நல்லா காய வச்சு நல்லா ஒரே ஒரு வெறும் மாட்டு சாணம் தான் எருதான் வச்சோம் கருக்காவுக்கே ஒரு சில இது மட்டுந்தான் பதர் இருந்தது ஸோ அது ஒரு சாதாரண பதறு ஒரு கதிரில் ரெண்டு மூணு பதிறு அப்படி அந்த கணக்கில் தான் இருக்குது நல்லது நல்லதுங்க அருமை அவ்வளோதான் கலக்கிட்டீங்க அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் பரப்பணும் ரைட் சார் ரைட்ண்ணா அந்த ஏரியா ஃபுல்லாக பரப்பணும் ரெண்டாவது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா வெதனல்ல எடுத்து வைக்கிற மாதிரி இருந்து வேணா சார் நல்லா சுத்தமாக எடுத்து வைக்கணும் இல்லைன்னா அந்து பொட்டு வேணா போயிடும் ஆமாம் சார் காய வச்சு நல்லா தூக்கி அதுக்கப்புறம் தான் அடுக்க வைக்கணும் ரொம்ப சந்தோஷம் இருக்கேன் நாளைக்கு வந்துடுவேன் வாங்க சந்திப்போம் ஓகே நான் நல்லதுங்க வணக்கம் வணக்கம்